நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போது அரிசி பருப்பு கொழுக்கட்டை செய்தேன பொருட்கள் அரிசிரவை ஒரு கப் கடலை பருப்பு கால் கப் தோரம்பருப்பு கால் கப் தேங்காய் துருவல் அரை கப் காஞ்சி 6 ஆறு கடுகு ரெண்டு ஸ்பூன் உள்தப்பருப்பு 2 ஸ்பூன் பெருங்காய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசி கேப்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் கருவேப்பரை சிறிதளவு செய்முறை முதல்ல கடலை பருப்பு தோரம்பருப்பு காஞ்சி மிளகாய் இதெல்லாம் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருவோம் ஊற வச்சு அதை எடுத்து குர குரன்னு அரைச்சிட்டு ஒரு கப் அரிசிரவைக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த தண்ணியில வந்து இந்த அரைச்ச கடலை பருப்பு தரப்பு காஞ்ச மிளகாய் அந்த விழுதை தண்ணியில மிக்ஸ் பண்ணிடுவோம் போட்டு ஊற்றிட்டு அதுல கலந்துட்டு பெருங்காயத்தூள் உப்பு கருவேப்பிலை சிறுவு அதெல்லாம் கலந்து வச்சிருவோம் அதுல தேங்காய்த்துருவல் அதையும் கலந்துருவோம் கலந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டு கடுகு பொறிட்டோன்னு இந்த உத்தப்பருப்பு போட்டு வறுத்துட்டு இந்த உளுத்தம் பருப்பு வரைந்ததும் தண்ணியை இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த அது தண்ணியை ஊற்றுவோம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தவுடனே இந்த அரிசி ரவை இருக்குல்லையே அதை போட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு ஏற்கனவே போட்டுக்கும் இப்போ அந்த அரிசி ரவைக்கும் சேர்த்த மாதிரி கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி போட்டுட்டு இந்த தேங்காய் துருவல் எல்லாமே அந்த தண்ணியிலே கலந்துருக்கோம் நல்லா வேக விடுவோம் நல்லா வேந்ததும் அதை வந்து மூடி போட்டு நல்லா வேக விடணும் நல்லா வெந்த நல்லா வேந்ததும் அதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு பிடிப்புடியாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் இல்லை நம்ம வீட்டில் என்ன ஸ்டீமர் வச்சுருக்கோமோ தண்ணி ஊற்றி அந்த கொதிச்சு வந்த உடனே இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணி அதை வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் பத்து நிமிஷம் இல்லை கால் மணி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பர்பான அரிசி பருப்பு கொழுக்கட்டை தயார் இது ஆவியில வைனால உடலுக்கு ஆரோக்கியமான உணவு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்